வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் மீட்சிப்படலாம் மற்றது காலத்து மணி தூங்கிய பசும் பொன் பொற்றை புறையும் பொறிமங்கை மீது வைகும் வெற்றி நெடுவேல் கைவிமலன் விரலோனை பற்றின் நொடு நோக்கி இணைய பகர்கின்றான் கேட்டீது வீர கடல் உற்ற வெஞ்சூரன் இட்டுத் தீர் என்ன இருஞ்சிறையின் முன் வைப்ப வாட்டம் ஒரு சயந்தன் வானோர் தமையெல்லாம் மீட்டு வருதி எனவே விளம்பின நாள் குன்றம் எறிந்த குமரன் இது கூறுதலும் நன்று இது எனவே தொழுது நனி மகிழ்ந்து வென்றிவிடலை விடை பெற்று போர்க்களத்தின் நின்றும் அவுணன் நெடுநகரத்தையேயினா மீதுபடு தின்தோல் விடலை அறம் திரும்பும் கோதுபடுத்தியோர்குழியநகருள் புக்கு தாதுபடுதண்டயந்தன் அமரருடன் தீதுபடுவை அச்சை களத்து சென்றனே செல்லும் விரலோன் திறத்தை நனிநோக்கி அல்லல்லகலும் மரிசுதனும் வானோர்கள் எல்லவரும் அற்புத நீர் எய்திப்பதம் பூட்டும் வள்ளிப்பரிய மலர்க்கை குவித்தனரே செங்கை குவித்தே திருலோய் சிறைப்பட்ட நங்கள் துயரகற்ற நண்ணினையோ நீ என்றே அங்கு அவர்களெல்லோரும் ஆத்து எழுந்து கூறுதலும் எங்கள் பெருமானிளவில் இது புகன்றா வம்மின்கள் வம்மின்கள் வம்மின்கள்த்தீரெல்லீரும் நும்மை அயர்வித்த நொரில் பறித்தேர் பெஞ்சூரை அம்மாவுணரணிகத்துடன் எங்கோன் இம்மெனவே வேளா இது போழ்து எரிந்தனே என்று ஆங்கு இசைப்ப இமையோர் அது கேளாப் பொன்றாது முத்தி புகுந்தோரென மகிழ்ந்து வந்தாழ்மிசை பிணித்த வல்லிகளின் மூட்டறுத்து சென்றார்வுணன் திருநகரம் நீங்கினரே நுணங்கு நூல் உடை இளையவன் முன் செல நொய்தி என்ன அணங்கினோருடன் ஜெயந்தனும் தேவரும் அவன் நீங்கி குணங்கர் ஏண்டிய களத்திடை நணுகியே குமரன் தாள் வணங்கி மும்முறை புகழ்ந்தனர் திகழ்ந்தனர் மகிழ்வுற்றார் குன்றெறிந்தவன் அமர்பார் பேரருள் கொடுநோக்கி நந்தியில்லவன் சிறையிடைப் பல பலபகல் நணுகுற்றீர் துன்று பேரிடர் மூழ்கினீர் ஈங்கு இனி துயரின்றி என்றும் வாழ்கிறீர் துறக்கமேல் வெறுக்கையில் இருந்து என்றான் கந்தன் இம்மொழி வழங்கலும் கடவுளற் களிப்பெய்தி உயந்தனம் எனப் பின்னரும் வணங்கினர் உது காணா முந்து இடர் நீங்கியே புந்தியில் முதம் எய்தி இந்திரன் திரு பெற்றிடுங்கான்றினும் இனிதுற்றான் கண்டனன் புல்லினன் களிப்பு உள்ளம் கொண்டனன் நீவினன் பல்லுகம் கொடியோன் செய் ஒன் போலும் என்று செய்யா அண்டர்யாரையும் முறை முறை தழியினன் அமதேஷன் தெற்றமேதவும் அவுணர்த்தம் காவலன் செருவத்தில் அற்றை காருமா விளிந்திடுபூதம் அணிகங்கள் முற்றும் ஆயிடை வரும் வகை முருகவேள் முன்வுற்றான் மற்ற எல்லையில் துஞ்சிய கணமெலாம் வந்து உற்ற முஞ்சு தானைகளார்பொடு குழியிக்குழியி முருகேசன் செஞ்சரண்முனம் பணிந்து தம் இனத்தொடும் செருகின்ற எஞ்சலில்லதோர் எல்லை நீர்ப்புணரியில் எண்ணில்லா மஞ்சு கான்றிடு நீத்தம் வந்து ஏண்டிய மரபெண் கருணையம் கடல்லாகியோன் கனை கடற்கு இரையாகும் வருணன் மாமுக நோக்கியே வெய்ய சூர்வை குற்ற முரண்புறும் திரல் மகேந்திர நகரினை முடிவு எல்லை தரணியாம் என உன்குதி ஒல்லையில் தடிந்தென்றான் என்ற மாத்திரைச் சலபதி விழுமிதன்றி செய்வுற்றுத் துன்று பல்லுயிர் தம்மொடு மகேந்திர தொல்லூரை அன்று வன்மை சேர்ப்புணரியுள் அழுத்தினன் அவனி கீழ் நின்று மாயவன் நடுவுலகுண்டிடு நெறியே போ ஆன காலையில் அருமுகன் முகுந்தனும் மலரோனும் வானுளோர்களும் இறைவனும் வழுத்தினர் மருங்காக ஏனை வீரர்கள் யாவரும் புடைவரைகள் பூத தானே சென்றிடச் செருநிலம் தனப்புற்றான் கலங்கள் கொண்டிடு மகேந்திர வரப்பினைக் கடந்தே பின் இலங்கை மாநகர் ஒருவியே அளக்கரை இகந்தேகி நலங்கொள் சீருடைச் செந்தியில் தொல்லை மாநகரெய்தி அலங்கல் அஞ்சுடர் மஞ்சை நின்று இழிந்தனன் அயில் வேலோன் கேக்கயத்தின் நின்றிழிந்து தொல் சினகரம் கிடைத்திட்டு பாகசாதனன்ாதியாமமரரர்கள் பணி தேத்த வைசேரறி தவிசின் மேல்வதனம் மூ இரண்டுள்ள ஏகநாயகன் உலகு அருள் கருணையோடு இனிது உற்றா இன்று இது நிகழ்ந்த எல்லை இப்பகல் அவுணராகி மாண்டவர் நமர்கள் அன்றே மற்ற படிவம் முற்றும் தேண்டினம் கதிர்கையாலும் தீர்வு இதற்கு இது என்பான் போல் பூண்தகுதந்தேர்வையோன் புனல் பெரும் கடலுள் புக்கான் வேலையின் நடுவு புக்குமே வரும் படவைச் செந்திக் காலமதிருதியாகக் கடிதழி இக்ககனக்கி பாலுறவிரிந்தியாண்டும் படர்ந்து கொண்டென்ன வந்தி மாலயம் பொழுதில் செக்கர் வான் முழு தீண்டிற்றே அன்னதொரு போழுதுதனில்லாரிறுத்தடந்தோள் முன்னவனே நான் முகவனே முதல தேவர் சென்னி கொடுத்தாழ்ந்து சிறியேங்கள் இவன் ஒன்றன் பொன்னடி அருச்சனை புரிந்திடுதும் என்றா என்று உரைசெய்காலை எமை ஆளுடைய அண்ணல் நன்றியனை செய்திட நரைக்குள் புனல் சார்ந்த துன்றுமலர் தீபம் அவிதூபம் முதல் எல்லாம் அன்று ஒரு கணத்தின் முன்னழைத்தனர்கள தெய்வமை தேர்ந்திட எம்பிய குமார தந்திர நெறிப்படித்தவாது அருமுகற்கு முந்திய குடங்கர் முதல் மூவகையிடத்தும் புந்தி மகிழ்பூசனை புரிந்தனர் பரிந்தே எஞ்சலில் அருச்சனை இயற்றியினையில்லோன் செஞ்சரணினைத் தமது சென்னி கொடுத்தாழா அஞ்சலி செய்து ஏத்திடலும் ஆங்கவரை நோக்கி நெஞ்சு ஒரு மகிழ்ச்சியொடு நீடு அருள் புரிந்தான் நீண்ட அருள் செய்திடு நெடுந்தகை நுமக்கு வேண்டும் குறை உண்டு எனின் விளம்புதீர்கள் என்ன கண்கைய சூர் முதல் களைந்து அளித்தாய் ஈண்டு உன் அருள் பெற்றனம் யாது குறைமாதோ ஒன்றிணியளிப்பதுளதுன்னடியம் யாக்கை நின்றிடுபகற்றுணையும் நின்று கழற்கண் மன்றதலை அன்புறவரன் தருதி எந்தாய் என்றிடலும் நன்றெனை இறங்கி அருள் செய்தான் மலரையன் ஆதியாம் வரம்பிலோரெலாம் பலர் புகழ் குமரனைப் பரவி வைகினார் உலகினில் யாரையும் ஒருத்ததானவர் குலம் என மாய்ந்தது கங்குலே கங்குலும் தாரகா கணமும் வாய்ந்திட பொங்கு வீசியே பொறுவில்லாதவன் இங்கு உள உலகெலாம் ஈறு செய்திடும் தோன்றினான் உனது செய்யமற்புரி கொடியர் வைத்திடும் கணையனவிரி கதிர் காட்டி அங்கு அவை அனைதலும் குருதி நீரடைந்த தன்மை போல் இணையரு செக்கற் பெற்ற இரவி தோன்றினான் அப்பொழுது அவ்விடை அமரர் கம்மியன் கைப்படு செய்கையால் கந்த வேள் ஒரு செப்பரு நிகேதனம் செய்வித்து ஈசனை வைப்பொரு தானுவில் வருவித்தானரோ மயம் முதலிய ஐந்து கந்திகள் மாமலர் மஞ்சனம் அமிர்தம் வாந்துகில் தூமணி விளக்கொடுதூபம் கண்ணடி சாமரைகள் அமரர் தந்திட முழுது ஒருங்கு உணர்ந்திடு முருகன் யாவரும் தொழுதவும் இறைவனூல் தொடர்பு நாடியே விழுமிய கண்ணுதல் விமலன் தாழ்மலர் வழிபடல் புரிந்தனன் மன்கொள் காதலால் வழிபடல் புரிந்தனன் மனம் கொள் காதலா